நச்சினை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கதையோடு உறவாடு நிகழ்ச்சிக்காக உங்களுடன் மதுரையிலிருந்து விஜயானந்த் இன்று நாம் பார்க்க இருப்பது ஒரு அருமையான பஞ்சதந்திர கதை ஒரு காட்டுல நீர் நிறைந்த ஒரு பெரிய தடாகம் இருந்தது அந்த தடாகத்தின் கரையில ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது அந்த ஆலமரத்தின் கிளையில ஒரு கட்டெரும்பு ஊர்ந்து போய்கிட்டு இருந்தது அப்ப காத்து வேகமா அடிச்சதுல அந்த கட்டெரும்பு நிலைத்தடுமாறி அந்த தடாகத்திலிருந்து தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு கட்டெரும்பு தண்ணிக்குள்ளே விழுந்ததும் அலை வேற வேகமாக அடிக்க ஆரம்பிச்சுது அப்போ கட்டெரும்பு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தத்தளிச்சு உயிருக்கு போராடிட்டு இருந்தது இதை பார்த்த ஒரு புறா அந்த ஆழ இருந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஒரு ஆழ இலையை பறித்து கீழே போட்டுச்சு அந்த இலை நேராக வந்து எறும்பு தத்தளிச்சிக்கிட்டு இருந்தது இல்லையா அந்த இடத்துல வந்து விழுந்தது எறும்பு வந்து அந்த இலை மேலே ஏறி அப்படியே மெதுவாக நகந்து நகந்து கரைக்கு வந்து உயிர் தப்பிச்சிடுச்சு அப்போ அந்த எறும்பு மறுபடி மரத்து மேலே போய் புறாக்கிட்ட சொல்லிச்சு நண்பனே சரியான நேரத்தில் நீ எனக்கு உயிர் கொடுத்த இந்த நன்றியை நான் என்னைக்கு மறக்க மாட்டேன் நான் வந்து உனையோட ரொம்ப சின்னவேன் இருந்தாலும் என்றைக்காவது உனக்கு நானும் உதவியாயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எறும்பு அங்கேருந்து ரொம்ப நன்றி உணர்ச்சியோட போயிடுச்சு அதுக்கு பிறகு ஒரு நாள் அந்த எறும்பு தன் சகாக்களோட சேர்ந்து உணவை சேமிச்சுக்கிட்டு வரும்போது பார்த்தா ஒரு மனிதனோட கால கட்டவரலை பார்த்தது பாத்தா இங்க எதுக்கு மனுஷன் நிக்கிறான் அப்படின்னு அந்த எறும்பு கொஞ்சம் நிமிர்ந்து பாத்துச்சு பார்த்தா அந்த மனுஷ வந்து ஒரு வேடன் அவன் என்ன பண்ணானா ஒரு வில்லையும் அம்பையும் வச்சு மரத்து மேல இருந்த அந்த புறாவை குறி வச்சுட்டு இருந்தான் இதை பார்த்ததும் அந்த கட்டெரும்பு என்னுடைய நண்பனை கடிக்க போறானே இப்ப நான் என் நண்பனுக்கு உதவணுமே அப்படின்னு சொல்லி அந்த வேடனோட காலை நறுக்குன்னு கடிச்சது கடிச்ச உடனே அந்த வேடன் அப்படின்னு சொல்லி தனுடைய கால சொறி ஆரம்பித்தான் அப்போ வந்து அந்த வேடன் விட்ட அம்பு குறித்தவறி வேறு இடத்துல போய் விழுந்துருச்சு புறாவும் சத்தம் கேட்டு பறந்து அங்கேருந்து தப்பிச்சு போயிடுச்சு அதுக்கு பிறகு புறா வந்து நண்பா நீ அன்னைக்கு சொன்ன நீ என்னை வந்து என்னைக்காவது ஒரு நாளைக்கு எனக்கு உதவி பண்ணுவேன்னு சொன்னேன் அதே மாதிரி செஞ்சுட்ட நல்ல நீ வந்து அவனை கடிக்கலைன்னா அவன் என்னை கொண்டிருப்பான் அப்படின்னு சொல்லி புறா சொல்லிச்சான் இப்போ இந்த கதையில் வந்த கட்டெரும்பு மாதிரி இன்னோ பல எறும்புகள் இருக்குது உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலஞ்சு வகை எறும்பை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் சரியா கட்டெரும்பு அப்படிங்கிறது கொஞ்சம் தடியாக இருக்கும் அது வந்து கருப்பாக இருக்கும் அது பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கூட்டமாக இருக்காது சின்ன அளவில் தான் ஒரு நாலஞ்சு கட்டெரும்பு அப்படி தான் இருக்கும் கூட்டமாகவும் இருக்கும் இதில் சிற்றெரும்புன்னு ஒன்று இருக்கும் அந்த சிற்றெரும்பு தான் நீங்கள் பார்க்குறது வரிசையாக ஊர்ந்து போயிட்டுருக்கு இல்லையா செவத்தோரமாக ஊறி போயிட்ருக்கு இல்லையா அதுதான் சிற்றெரும்பு அதுக்கு பிறகு சுல்லெரும்புன்னு ஒன்று இருக்குது அந்த சுல்லெரும்பு வந்து ஈரமான மண் தரையில் அப்படியே கூட்டமாக மொச்சிட்ருக்கும் புல் தரை அந்த மாதிரி செடிகள் இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் இருக்கும் அதில் கால் வச்சோன்னு வச்சுக்கோங்க பிச்சை எடுத்துரும் அந்த அளவுக்கு கடிக்கும் அதுதான் சுல்லெரும்புன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி காந்தல் எறும்பு அப்படின்னு ஒன்று இப்போ நான் இரண்டாவது சொன்னேன் இல்லையா சிற்றெரும்பு சுல்லெரும்பு இது எல்லாமே அரக்கு கலரில் இருக்கும் அதாவது ப்ரௌனிஷ் கலரில் இருக்கும் இந்த காந்தல் எறும்பு இருக்கு இல்லையா அது வந்து கொஞ்சம் டார்க் ப்ரவுன் கலரில் இருக்கும் இந்த சிற்றெரும்பை விடவும் சுல்லெரும்பை விடவும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதுதான் காந்தல் எறும்பு அது தவிர சூகை எறும்புன்னு ஒன்று இருக்குது இந்த சூகை எறும்பு பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் சமையல் இறையில் கீழே செதறி கிடக்கக்கூடிய உணவு பண்ணங்களை வந்து மொச்சிக்கிட்டு இருக்கும் கூட்டமாக கூர்ந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அதனுடைய தலையில் வந்து வெள்ளையாக இருக்கும் கொஞ்சம் வெள்ள நேரத்தில் அதனுடைய தலையில் ஒரு ஒரு புள்ளி மாதிரி இருக்கும் அதுதான் வந்து இந்த குப்பை தொட்டியிலலாம் கூட்டமாக மொச்சிக்கிட்டு இருக்கும் நீங்கள் போய் லேசாக அந்த இடத்த ஆட்டி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப வேகமாக அப்படியே பறந்து களைஞ்சி ஓடும் அதுதான் சூக எறும்பு இது தவிர எறும்பு வகையை சேர்ந்த இன்னொன்று இருக்குது அது வந்து முசுறுன்னு சொல்லுவாங்க இந்த முசுறு வந்து முசுறு மாதிரி மொக்கிற அப்படின்வாங்கள்ல அதுதான் அந்த முசுறு எங்கே இருக்கும் அப்படின்னா கொய்யா மரம் எலுமிச்சை மரம் இன்னும் நெல்லிகை மரம் இந்த மாதிரி மரங்களில் வந்து நாலஞ்சு இலைகளை சுருட்டி பந்து மாதிரி சுருட்டி அதுக்குள்ளே கூடு கட்டி இந்த முசுறு இருக்கும் இது வந்து கட்டெரும்பு மாதிரியே பெரிய அளவில் ஆனால் ப்ரௌன் கலரில் இருக்கும் இந்த முசுறு வந்து மேலே விழுந்ததுன்னா போய் இந்த கொய்யா மரத்துலையோ அல்லது வந்து எலுமிச்சை மரத்துலையோ ஏறணும்னு வச்சுக்கோங்க மேலே அப்படியே கொத்தா விழுந்து நம்ம சட்டைக்குள்ளே எல்லாம் போயிடும் கழுத்தில் கண்ணில் அம்மா எல்லாம் வந்து நுழைஞ்சிட்டு பெரிய தொல்லை பண்ணும் இந்த எறும்பு இருக்கு இல்லையா இந்த முசுறு சின்ன வயசில் நான்லாம் வந்து கொய்யா மரத்துலேயோ எலுமிச்சை மரத்துலேயோ ஏறி பறிக்கும் போது இந்த முசுறு நல்லா மொச்சி நிறைய கடி வாங்கியிருக்கேன் அதுக்கிட்ட அந்த முசுறு வந்து தவறி வாயிலையே உழுந்திருக்கு அப்போ பார்த்தீங்கன்னா அந்த எறும்பு புளிக்கும் அந்த மாதிரி அந்த எறும்பில் வந்து ஒரு பொருள் இருக்குது அது என்னன்னு தெரியல எனக்கு ஆனால் நான் கூகுள் பண்ணி பார்த்தப்போ அது வந்து ஒரு ஆசிட் அது வந்து ஃபார்மிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஆசிட் வந்து எறும்பு ப்ரொடியூஸ் பண்ணுதான் அந்த ஆசிட் வந்து அசிட்டிக் ஆசிட்னு சொல்கிறாங்க வினிகர் அதாவது சமையலுக்கு பயன்படுத்துகிறோம் இல்லையா வினிகர் அந்த வினிகர்லேயும் இந்த அசிட்டிக் அடவை அசிட்டிக் ஆசிடை வச்சு தான் தயாரிக்கிறதாகவும் நான் படித்தேன் இப்போது புரியுது அந்த எறும்பில் இருக்க ஆசிட் ஏன் புளிக்குது அப்படின்னு எனக்கு இப்போதான் புரியுது இன்னொன்று சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா தேன் அல்லது சர்க்கரையில் எறும்பு மொச்சதுன்னா அதை வந்து ஏ அப்படின்னு சாப்பிடாமல் ஒதுக்கி வைப்போம் இல்லையா அப்போ சொல்லுவாங்க எறும்பு கண்ணுக்கு ரொம்ப நல்லது சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்கெல்லாம் இந்த காலத்தில் சொல்ல மாட்டாங்க நாங்கள் குழந்தைங்களாக இருக்கும்போது அப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க சரியா இப்போ நீங்கள் வந்து தேடி பாருங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்க எறும்பு அடுத்த வாட்டி பார்க்கும்போது அது என்ன வகையான எறும்பு அப்படின்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுங்கள் இந்த எறும்பு சாப்பிட்டா கண்ணு நல்லா தெரியுன்றதுல எந்தளவுக்கு உண்மை இருக்குன்னு எனக்கு தெரியல உங்கள் அப்பா அம்மா கிட்டேயும் மாமா சித்தப்பா அண்ணன் இந்த மாதிரி ஆளுங்கிட்ட கேட்டு பாருங்க சரியா இந்த க தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த தகவலோடு சேர்ந்த இந்த எறும்பு புறா கதையும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்கிட்ட நீங்கள் பகிர்ந்துக்கோங்க இந்த எறும்பை பற்றிய இந்த தகவல்கள் எல்லாமே எனக்கு தெரிஞ்ச வகையில் தான் நான் சொன்னேன் இது வந்து ஒரு முழுமையான ஒரு அறிவியல் பூர்வமான தகவல் கிடையாது இதை வந்து உங்களுக்கு இந்த கதையை சொன்னேன் அந்த கதை சம்மந்தமாக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எறும்பை பற்றி சொன்னேன் முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் எறும்பை பற்றி தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்கள் சரியா எறும்பு வந்து ஒரு சுவாரஸ்யமான பிராணி அதை பார்த்து நம்ம பயப்பட தேவையில்லை எறும்பு அடுத்த வாட்டி நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் எறும்பு எப்பயுமே ஒழுக்கமாக வரிசையில் போகும் அது வந்து உணவை தேடிப்போகும் தண்ணி இருக்க இடத்த தேடி போகும் திரும்ப வரும்போது எறும்பு தன்னை விட பெரிய அரிசி பருப்பு எல்லாத்தையும் தூக்கிட்டு வரும் எறும்பு மட்டும்தான் தன்னுடைய எடையை விட பல மடங்கு அதிகமான பொருட்களை தூக்கக்கூடிய சக்தி படைச்ச ஒரே பிராணி இந்த உலகத்தில் அது உங்களுக்கு தெரியுமா சரி ஓகே நன்றி வணக்கம் வழக்கம் போல் நம்முடைய இந்த கதைகளெல்லாம் உங்கள் நண்பர்கள் கேட்கணும்னு நினச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி வழிகாட்டுறது அப்படின்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா பிளேஸ்டோர்லருந்து பாட்பீன் அல்லது காஸ்ட் பாக்ஸ் பிஓடி பிஇஏஎன் அல்லது காஸ்ட் பாக்ஸ் சிஏஎஸ்டி பிஓஎக்ஸ் இந்த இரண்டு ஆப்ல ஏதோ ஒன்று டவுன்லோட் செஞ்சு அதில் தமிழ் ஸ்டோரிஸ் ஃபார் கிட்ஸ் அப்படிங்கிற நம்மளுடைய சேனலை தேடி எடுத்து சப்ஸ்கிரைப் அல்லது ஃபாலோ பண்ணால் அவங்களாலேயும் தொடர்ந்து நம்முடைய கதைகளை கேட்க முடியும் அப்படிங்கிற தகவலை அவங்களுக்கு சொல்லுங்க நன்றி வணக்கம்